கவிதையோடு இணைஞ்சிருக்கீங்க நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் இயற்கை பற்றி ஒரு அருமையான கவிதையை கேட்ட ரசீங்க விதை பற்றி ஒரு இனிய கவிதை விதை அனைத்தும் மண்ணில் புதைக்கப்பட்ட போது நீ மட்டும் விதைத்து கொண்டாய் மண்ணுக்குள் நிகழ்வது மரணம் என்பதை மாற்றி மண்ணுக்கும் ஈரமுண்டு அங்கே வாழ்வுக்கு மீண்டும் வழியுண்டு என்ற புதிய நம்பிக்கை விதைத்திட்டாய் மண்ணோடு போராடி மடிந்து மீண்டும் விண்ணை காண விருட்சமாய் எழுந்திட்டாய் தன்னை இழக்கும் வரை தன்னலம் துறக்கும் வரை தரணியில் மறுவாழ்வு உண்டு என்பதை மெய்ப்பித்தாய் விதை மற்றும் ஒரு இனிய கவிதையோடு தொடரலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்